அனைவருக்கும் வணக்கம் நாடகப் பிரியா குழுவினரின் ஒரு சொந்த வீடு வாடகை வீடாகிறது எழுதியவர் கிரேசி மோகன் டைரக்ஷன் எஸ் வி சேகர் சுந்தார் ஒரு சொந்த வீடு வாடகை வீடாகிறது சங்கடா இந்த வீட்டை முடிச்சுட்டேன் ஆனா புரோக்கர் கமிஷன் மூணு மாசம் வாடகை மறந்துடு கமிஷனா முப்பது மாசம் வாடகை வாங்கிக்கா வீடு முடிச்சு கூடிய பதினஞ்சு லாச்சியா பழைய வீட்டை காலி பண்றதுல இருந்து பொஜாதையை கூட்டிட்டு போய் ஹோட்டலு தங்க வச்சிருக்கேன் வரலட்சுமி ஒரு நாட்டுப் பொறையா ஓட்டல் இல்லையா காலையில நாலு மணிக்கு எழுதிச்சு ரூம் வாசலு கோலத்தை போடுறயா ஹோட்டல் எப்போ வீடு பார்த்து பட்டாபியோட பட்டாபி மகா மட்டமான பத்து நாளைக்கு மாதிரி ஹோட்டல வந்து ஒரு நல்ல இடம் முடிச்சா மயிலாப்பூர்ல சொல்லி நூறு அட்வான்ஸா கமிஷன் வாங்கிட்டு போறாயா இடத்தாலும் இடம் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க என்னையா சொல்றேன் எதிர்த்தாப்பர கபாலீஸ்வரர் கோவிலு நாலு பக்கம் மாட வீட்டை சுத்தி கல்லணைக்குலாம் போனாங்க உற்சவம் போதெல்லாம் சாமியை நீ சுத்தமான அவரே ஒன்னு அடிக்கடி சுத்தி வருவாரு ஐயா என்னையா மயிலாப்பூர்ல எனக்கு தெரியாத இடம் மயிலாப்பூர் தப்ப கொடுத்து நீரா மண்டபம் வீடுன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க பணம் போச்சியா நீ ஒண்ணும் கவலைப்படாதா யாரு வீட்டுக்கும் அழகிட்டு வந்து என் கதையை பேசிக்கிட்டு இருக்கிய ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க வீட்டுக்கு சொந்தக்காரர் யாரு அவரு பேரு என்ன குளம் கோத்தம் சொல்ல மாட்டியா இந்த வீட்டு சொந்தக்காரன் பேர் ஆதிகேஷவன் ஆதிகேஷவன் பணம் எப்படி சௌக்கி மா நல்லா இருக்கேன் தம்பி சங்கரா வா பத்துன்னு ஒரு பேரு உங்க அப்பா ஒரு நூத்தி பத்து ஒரு ஆயிரத்தி பத்து லட்சத்தி பத்து வச்சிருக்கலாம் இல்லையா ரோ நான் பிறந்த இன்னைக்கு எங்க தாத்தாக்கு பத்திய அந்த ஞாபகார்த்தமா வச்சாரு நல்ல வேலை தம்பி ஒரு நாள் தப்பி போறக்காத பூட்டை சவுண்டீடு வச்சிருப்பாங்க பேரு ரோ யார் யாரு என் பேரு சாது தங்கரும் கம்பெனி வீட்டுல ஒரு போஷன் கால் இருக்கு இங்க குடிவரோ ஆசைப்படுறேங்க அஜிஜ் எங்க அப்பா ஆதிகேஷனோட டெனண்டா இருக்குன்னு ஆசைப்படுறியா ஆமா யோ உன்னோட சுவயன் என்னோட சொல்றியா சொன்னா கேடையா எங்க அப்பா அது சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோப வரும் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல எஸ்எல்சி எல்லாம் நான் கணக்குல பெயில் அதுக்கு போய் என்ன முதுகுல பெல்டா அடி அடி நடிச்சுட்டாரு இதெல்லாம் பரவாயில்லீங்க நான் ஒருத்தர கலக்கு பரீட்சா பாசுக்க இருந்தாலும் அடிச்சா இருக்கு அஞ்சு பத்தியா அந்த செவத்துல இருக்குடி வரைச்சு எங்க அப்பா செவத்துல ஒரு கோடு போடுவாரு அப்புறம் ஒரு வாரத்திலே ஒரு மாசத்துல ஒரு மனுஷனால குடியிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நீ வந்து எங்க அப்பாற கண்ணாப்பின் திட்டிகிட்டே வெளில போவே அப்ப எங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே அந்த கோட்டு மேல இன்னொரு கோட்டை போட்டு எக்ஸ் மார்க் நீ தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆடியா உனக்கு அப்புறம் இன்னும் குடி வரணும் அவன எங்க அப்பாடு ஓர ஓட விரட்டணும் அப்பதான் எங்க அப்பாவோட சபதமே கம்ப்ளீட் ஆகும் சபதமா உனக்கு ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி தெரியுமா அதே மாதிரிதான் நூறு குடுத்தனக்காரர்கள போகும் நூதன ஆதிகேசவன் எங்க அப்ப புரியுது புரியுது வீட்டுல அப்பலுக்கும் மகளுக்கு ஏதாவது தகராறு போல இருக்குது அதான் பையன் அப்பா பத்தி இல்லாத போலாது போய் ஏதோ பாத்தா சாதுவா இருக்கேன்னு சொன்னேன் அடிபட்டு தான் போறே நான் என்ன பண்ண போறேன் அடியா கொஞ்சம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வர அப்ளிகேஷன் சொல்லலையா எங்க அப்பா ஒரு மாதிரினு எங்க அப்பா ஒரு இன்டர்வியூ பண்ணுவாரு அந்த இன்டர்வியூல கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுடமா ஆமா அது பேர் தான் யா இன்டர்வியூ என்ன புரியுதா சார் இது வரைக்கும் நிறைய பேர் புரியிருந்தாங்க இல்லையா ஆமா அவங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூ இருக்கும்போது இல்ல இல்ல வாரு கேள்வி கேட்டுக்கேன்னு சொல்லு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்டர்வியூ நடந்துடும் சிலபஸ்லாம் மாறிவிட்டுமையா சிலபஸ் தான் ஆமா ஐயா உன்ன நாளைக்கு ரெண்டு பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க ஒன்னு எங்க அப்பா ராதிகேசவன் நம்பர் டூ நஷ்டமணி லாதமுதி ஆமாயா பக்கத்து வீட்டுல குடியிருக்காரு எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு பிலாசபர் மிஸ்கைடு எல்லாமே அவர்தான் புதுசா வீட்டுக்கு குடி வந்தவர்களை இவிரட்டி அடிப்பது எப்படி அப்படின்னு புஸ்தகம் போட்டுட்டா நாதமணி பிபிபி தனி ரெண்டு ரூபா ஐய்யோ ரொம்ப நாளைக்கு இன்டர்வியூ கிழஞ்ச சட்டையெல்லாம் போட்டு வராது நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி வரணும் போட்டு உங்ககிட்ட வாசல் இருக்க நான் யா மாடாது பால் கறக்காது கட்சி உடம்பு கொடுத்துக்காதியா சங்கரன் இதான் அப்ளிகேஷன் பார்மு இத கேக்கிற கேள்வி எல்லாம் ஒழுங்கா கரெக்டா பதில் சொல்லணும் எங்க சந்தேகம் வந்த மாத்திரம் கேக்கணும் சாதுங்கர் நம்பர் என்ன மதுரை வழக்கமான கிராம சோழ வந்தான் தாத்தா வந்து கிறிஸ்துவா இருந்து ஒரு மொழியார் மாறிட்டா நீங்க அப்பாரு வந்து ஒரு நாயுடு பொண்ணை கல்யாணம் அந்த காலத்து ஒரு கவுண்டர் தத்தெடுத்து வளர்த்தா கட்டிய போட முடியாதே கங்கால கட்டி ஒரு காரி உனக்கு ஒரு பையன் இந்தியா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமானது ஒழுங்கா பதில் சொல்லணும் செக்ஸ் வழக்கம் போல உங்க அப்பாருக்கு எதை பிடிக்குமோ அத போட்டுக்க யோ எனக்கு எங்க அப்பா இருக்கு வேற வேலையில இந்த கேள்விக்கு பதில நானும் எங்க அப்பாவும் சொல்ல முடியாது நீ சொல்லணும் நல்ல யோசி சொல்லு அதை விடு சந்தேகமா இருந்தா நாலு பேருக்கு காட்டி போட்டுக்கிற யோயா சங்கரா கரெக்டா காலிலயே வந்துட்டியா அது என்ன கால செல்லாம் கையில வச்சிருக்க முகத்தை செருப்பு வரைக்கும் சொல்லி தட்டமா ரெண்டு காலுக்கு நடுவில் தலைவீடா நடக்கணும் இது மாதிரி அறுபத்தஞ்சு வருஷம் பண்ணாக்க அறுபது வயசு ரோடு இருக்கலாம் ஏதாவது முக்கியமான விஷயம் தெரியுமா சொல்லணும் எப்பவுமே வாய்ப்பாடு சொல்றேன் சரியா மூணு பையன் இப்ப நான் கேக்க மாட்டாங்க அதில் அறுபணும் எவ்ளோ கேட்டு சொல்ல தெரியாத போச்சுட வீடு கிடையாதுன்னு சொல்றாங்க பாடியா அவன் என்ன கேள்வி கேட்டாங்க டக்கு டக்குன்னு பெல் சொல்லு வீடு உனக்குதான் என்ன என்ன ரெடி ஆயிட்டே அப்பா வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்கா யோகா பண்ணி முடிச்சாரா அந்த கைகெல்லாம் மடக்கின்னு பண்ணாரு இல்லையா எல்லாம் பிரிஞ்சு வரதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் என்ன அவன் கண்ணெல்லாம் கிடக்கு எல்லா பாடமும் கடைசியில பாருங்க அப்பா ரொம்ப சிம்பிளா பதினாறு மூணு எவ்ளோ அப்படின்னு கேப்பாரு பதில சொல்லிட்டு வீட்டு வாங்கி ஓடிடு எனக்கு பதினாறு மூணு தெரியலயா எவ்வளவு பதினாறு மூணு தெரியல போனா நான் சொல்லுறேன் கூடாது வாய்ப்பாடு பரமச்சு பதினாறு மூணு எவ்வளவு இது கவலைப்படாது அப்படின்னா இந்த கேள்வியை எங்க அப்பா கேட்கவே மாட்டாரு ஏன்னா அவருக்கும் தெரியாது ரெண்டா பத்து உங்க அப்பா ரெடியா வாங்க மாங்க வாங்க நான் சொல்லையா எங்க அப்பா ஒரு ஃப்ரெண்ட் பீப்பிள் டாக்சி கைடு எல்லாம் இவருதான் உங்க அப்பாக்கு தப்பு தப்பா சொல்லிடுறது அவசியமா சொல்லணுமா வேற வீடுதான் பாக்கணும் ஏமா லேட்டு ஏன்டா கேக்குறேன் இன்னைக்கு என் பையனுக்கு கணக்கு போச்சு டெஸ்ட் பண்ணலாமு கேட்டேன் முடித்தான் பெல்ட்டா கிளாஸ் கிளாஸ் வாய்பாடுக்குரிய சேர்ந்து அது வாய்ப்பு தெரியுமா தெரியாது தஞ்சாவூர் ஜெல்லாவில் என் பேர் எனக்கு போட்டு பொருளவு ஆடை மதிக்கு எழுதிட்டு வந்துருக்க என்ன பண்ண முடியாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லையா மாடு ஆறுகள் இருக்கீங்க ஐயாயோ கிராமத்துக்காரையா மதுரைக்காரையா ஆதிக்கேசம் வர்க்க எப்படி சவாலிக்க பாத்துக்கிட்டு இருக்கீயா அங்காள ஐயா இதான் எங்க அப்பா வணக்கம் வணக்கம் ஐயா மாடி கேசவன் பத்து சாருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் குடுத்தியா நேத்தைய குடுத்துட்டேன் நேத்தையே குடுத்தாருங்க எல்லாம் பண்ணி கொண்டாந்துருக்கேன் நாதமணி எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு கரெக்டா இருக்கு பாத்தா நெக்ஸ்ட் செக்அப் மெடிக்கல் செக்அப் நாளைக்கு காலையில வரும்போது ஒரு டாக்டர் வாங்கிட்டு பழைய மாம்பழத்தில் டாக்டர் வெங்கடேஸ்வரன் பழைய மாம்பலத்தில் ஒரு போர்டு போட்டுருக்கோம் டாக்டர் வெங்கடேஸ்வரன் வெட்டினரி டாக்டர் அங்க எந்த ஆளு மாட்டு கேட்டாலும் வயசு சொல்ல தெரியுமா டக்குன்னு சொல்லுவாங்க மாட்டு வைத்தியா இருந்தே அவரு வைத்திய தானே அவருக்கு செக்அப் கூட பண்ண தெரியாதா ஒரு முக்கியமான விஷயம் அவரு எங்க அப்பாரோட ஒண்ணு விட்ட நீ ஒரு முப்பதோ நாற்பதோ கொடுக்க மாட்டியா நம்ம குடும்பத்துக்கு நாம தான் டாக்டர் உனக்கே இருந்து அதிகமா இருக்கு என்ன பயன் ஊசி என்ன பயன் வெங்கடேஸ்வர கிளினிக்ல போய் பாருங்க ஆடு மா என்ன சமத்தா படுத்த ஊசி போட்டு வீடா பத்திட்டு இருக்கீங்களா ஊசியோடு முடிய வச்சு கூடாதியா கட் பண்ணிக்கணும் முடிஞ்சா நீ நீச்சுட்டும் நல்லா இருக்க எங்க இது எப்படி டாக்டர் வெங்கடேசன் பண்ணி விட்டுருவாரா விளையாடுறீங்க மாட்டுப்பாண்டிகளுக்கு ஆட்டுப்பள்ளிகளுக்கு தவிடு புண்ணாக்கு பொட்டு இதெல்லாம் வியாபாரம் பண்றேங்க அப்படின்னா மாட்டை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கணுமே எப்படி கேது ஆடு மாடாங்க ஜீவனமே இருக்குது எங்க மாடு மாதிரி கட்டியா பாக்கலாம் அடைச்சி போக விளையாடுறீங்க சொல்லுங்க நான் சொல்றது எருமாடு மாறியா பசுமாடு மாறியாங்க நீங்க கத்துங்க நாங்க புரிஞ்சுக்கிறோம் மாறி மாறி கத்துறங்க என் பையன் கேட்டான் இல்ல மறுபடியும் கத்தியாட்டம் இன்டர்வியூ கமிட்டியில இருக்கேன் கத்த சொல்லுங்க அப்பா சொல்லுப்பா உங்க வீட்டு பசு மாறி விஷயம் எங்க வீட்டு பசுமாடுக்கு கொஞ்சம் திக்கு வாயே லட்சுமி புருஷா வந்துட்டாண்டே நாதமணி நீ ஏதாவது கேள்வி கேட்கணும் கேளுங்க ஒரு நடுக்காட்டுல மாட்டிக்கிட்டீங்க அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு உடம்பு தெரியலாம போய் சரியா டாக்டர் உடம்புல நிறையா உங்களுக்கு எதிர்க்க ஒரு தட்டில புல் இருக்கு இன்னொரு தட்டில பிரெட் இருக்கு மாடு ஜாஸ்தியா இருக்கு என்ன எல விடாது மாடு புல்லு தவிர வேற கேள்வியே கிடையாதா எனக்கு தலையில கொம்பு கொடைக்கிற மாதிரி ஒரு பீலிங் மிஸ்டர் சங்கரன் இந்த வீட்டுக்கு குடி வந்த எப்படி நடந்துக்கணும் இப்ப நான் சொல்ல போறேன் இங்க ரெண்டு பார்ம் இருக்குமெண்ட் வீட்டுக்கார ஆதி கேச பத்து கட்டளைகள் இந்த கட்டளை மீறி நான் நடந்தால் எந்த விதமான நோட்டீஸும் அனுப்பலாம் அப்படிங்கிற பாரத்தில் இந்த பாரத்தில் நீ கையெழுத்து போட்டுக் கொடுக்கணும் அப்படி கண்டிஷன்ஸ் மீறாம நடந்தீங்கன்னா நானே நினைச்சுன்னா கூட இந்த வீட்டு விட்டு வெளியில் அனுப்புற அதிகாரம் எனக்கு இல்ல அப்படிங்குற பாரத்தில் இந்த பாரத்தில் நான் கையெழுத்து போட்டுக் கொடுப்பேன் ஓகே சரிங்க போடுறேங்க நாதமனி கட்டளை படிச்சு காட்டு ஓகே டென் கமெண்ட்மெண்ட் கட்டளை நம்பர் ஒன் இந்த வீட்டில் குடியிருப்போட குடும்பம் மூன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கவே கூடாது இப்போ உங்களுக்கு நானும் என் மனைவி மக மூணு பேருங்க ரொம்ப சவுதமா போச்சு ஒரு கஷ்டம் இருக்குதுங்க என்ன பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காங்க குழந்தை பிறக்கிற நேரங்க குழந்தை பிறந்துருச்சு நாலு பேரும் ஆயிடுவா உனக்காக கண்டிஷன் பத் நானும் யோசிச்சுக்கோ ஓகே கட்டளை நம்பர் டூ வீட்டில் குடியிருப்பவர் சத்தமே போடாமல் அமைதியாகவே இருக்க வேண்டும் ஆமா எனக்கு சத்தமே ஆகாது கத்துறீங்க எனக்கு அதுக்கு அடிக்க ஜலதோஷம் வந்துருங்க அப்பதான் பயங்கரமா தும்மல் போடுவேன் பரவாயில்லா சத்தம் போடாத மனசுக்குள்ளேயே தும்பிக்க என்ன சரிங்க கட்டளை நம்பர் த்ரீ சுவற்றில் அனாவசியமாக ஆணிகள் எதுவுமே அடிச்சு கேலண்டர்கள் மாட்டக்கூடாது கேலண்டர்ல போய் பார்க்க முடியும் கூட கட்டளை நம்பர் டெல்துல கடிகார மாட்டக்கூடாது கையில வாட்சி கட்டலாம் வாட்சு கட்டலாம் ஆனா மணி அடிக்கூடாது கட்டளை நம்பர் பைவ் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல யாரும் லைட் போடக்கூடாது எந்த இடம் எல்லாரும் சாயங்காலம் வளர்ச்சிய போடுவாங்க அடைச்சது ரொம்ப முக்கியமானது இந்த வீட்டில் யாரும் வெங்காயம் பூண்டு வச்சு சமைக்கக்கூடாது ஏன்னா வாசனை எனக்கு ஆகாது ஓட்டல்ல போய் அதெல்லாம் சாப்பிடலாங்களா சாப்பிடலாம் ஆனா வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி செருப்புழாயின நல்லா வாயை கழுவிச்சிட்டு வீட்டு வாசலை நாதம் நிப்பா அவன் வாயில ஊதி காமிச்சிட்டு உள்ள வரணும் கட்டணி நம்பர் செவன் சாயங்கால வேலை அனாவசியமா குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது கால வேலை குளிக்கலாம் ஆனா குழால தண்ணி வராது தண்ணி வராத கணக்குறவா கணக்கு தண்ணிதான் பட்ஜெட்டை உபயோகப்படுத்த கூடாது ஏன்னா ராட்ட சத்தம் எனக்கு ஆகாது நீச்சல் தெரிஞ்சவங்க கணக்குக்குள்ள இறங்கி குளித்துக்கலாம் நீச்சல தெரியாதுங்களே அப்படின்னா மெரினா ஸ்விமிங் பூல் போய் நீச்சல் கத்துக்குங்க உடம்புக்கு நல்லது சினிமாவுக்கு போயிட்டு அதுல வர பாட்டை சினிமா பாட்டே தெரியாது போயிட்டு நடுராத்திரியில வரக்கூடாது மேஜிக் ஷோவுக்கு தான் போகணும் அதுவும் நாட்டு சொல்ற படத்துக்கு தான் போகணும் சினிமாவுக்கு போகும்போது என் பையன் பத்து பையன் போகணும் ஆமா டாக்ஸில தான் போகணும் எனக்குலாம இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்க நாளைக்கு நீ குடி வந்துடலாம் ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும் ஓட்டல்ல வாடகை கொடுத்து கட்டுப்பள்ளி ஆனீங்க எங்க இவ்ளோதெல்லாம் சொன்னீங்க முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களா வீட்டுக்கு வாடகை எவ்வளவுங்க உன்னால எவ்வளவு தர முடியும் வீடு பெருசா இருக்குங்க என்னால பாருங்க மாசம் வந்து எழுநூறு ரூபா கூட சரிங்க மேல வேணா ஒரு இருபது ரூபா போட்டு குடுத்துறேங்க அந்த இருபது ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும் வீட்டுக்கு வாடகையே இருபது ரூபா மட்டுமா ஆமா எங்க ஒரு சின்ன சந்தேகங்க என்ன வீடு உங்களுதா ஆரோக்கியம் உடம்பு தெம்பா வரப்போல இருக்கு ஆரோக்கியம் கால் நகரத்துல இருந்து தடை பொடுகளை பிச்சு குடுங்கது ஒன்னும் அழுத்துக்காதியா எப்படி குணப்படுத்த மருந்து தரீங்க நீங்க எனக்கு தராத ஒரே மருந்து வெடி மருந்துதான் அதையும் தரப்போறியா ஆனா இப்ப இல்ல என்னால உன்னை குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு பெரிய வெடி மருந்து வச்சு உடன பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன் ஏ இவ்வளவு வியாதியா உடம்புல வச்சு என்னக்கு ஏன் ஏன் கத்துறா வாயெல்லாம் ஒன்னு சொல்றையாது இருட்டா இருக்கு பெரிய பல்பா மாட்டிட்டு வந்து காமிக்கிற உனக்கு அதிர்ஷ்டம் கூறிய பிச்சு அடிக்க போடுது என்னதான் சொல்றீங்க உனக்கு வாயில சிங்கப்பூர் முளைச்சிருக்கா ஆடா நீங்க ஒண்ணு உடம்புல இருக்கிற வியாதிக்கு வாயில சிங்கமே முளைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்குல பாரு நாளைக்கே இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல நீங்க சொல்றதுக்கா நீங்க தட்டி விடுங்க பாத்தீங்கன்னா வைத்தியா எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்கணும் என் முதுகல மாங்காய் சைஸுக்கு நாலஞ்சு மச்சா இருக்கு உடம்புல இருந்தா அதிஸ்டன்யா நீங்க சொல்லிட்டீங்க இந்த பக்கத்துல மச்சார்த்தீங்களா மெட்ல மச்சத்த பாத்தீங்களா பாடுறாங்க நீங்க அப்படியே தீர்த்து வைக்கணும் உடம்போட பிறந்ததுயா அத மருந்தே கிடையாது இல்லீங்க இங்கிலீஷ் வைச்சதுல குணா இல்ல சித்த வைத்தது இல்லாத மச்சத்த பக்கம் சொல்லுங்க அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் கல்யாணத்துல சொக்காலமா உக்காரணமாருங்க சில வியாதிகள் மருந்தால குணமாகும் மருந்தால குணமாகாத வியாதிகள் மந்திரத்தாலதான் குணமாகும் இந்த மச்சத்தை போக்க எங்கிட்ட மருந்து கிடையாது மங்களம் இருக்கா என்னால வியாதிகளை மங்களம் மந்திரம் போட்டு குணப்படுத்து அங்காளம்மா யாருங்காலி ஆட்டம் ரத்தம் போட்டு பேசாதியா அவங்க காதல் சதிச்சிருவாங்க ரத்த சாமுண்டே சரி அங்காரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா மகமாயியா மகமாயி அந்த அம்மனுடைய அவதாரம் அவங்க பேரு மங்களம் நாங்க மரியாதையா மகமாயின் அப்படின்னு கூப்பிடுறது காலையில ஒன்பதுக்கு அம்மன் வரும் அப்பா இவ்ளோ யாரும் இருக்காங்களா நான் இருக்கேன் தாய் ஐயாசாமியா வாடா வா இப்படி உட்கார உங்க சம்சாரம் இப்ப பேசுது மங்கல மகமாய் மகமாயி அம்மன் பேசுறா மங்களது அம்மன்யா சாலி அம்மா தாயே உன் அருகில் இருக்கும் யார் என்னைய பாக்கற மகமாயே சொல்றா செல்லராஜன் பேரம்மா அவர் முருகன் மட்டும் இருக்கான் அதை போக்க வேண்டுமா பார்க்க ரொம்ப அச்சிங்கமாக இருக்கா அசிங்கமா இருப்பதை போக்க வேண்டும் என்றால் செல்வராசின் முகத்தை என்ன செய்வது உன் முதுகில் இருக்கும் மச்சத்தை காட்டுமா ரொம்ப வெக்கமா இருக்குது நல்ல வேலை மச்சம் முதுகில் இருந்து ஐயா சாமி பரவாயில்ல அவனை விட்டுவிடு நான் என் ஞானக்கண்ணால் பார்த்துக் கொள்கிறேன் தான் ஒன்று அழுக்கு நன்றாக தேய்த்து குளி ஞானக்கண்ணு பேட்டரி வீக் ஆட போகுது ரத்த சம் அங்காளம் முதல் படி இதுக்கே ஆன கத்திரையா செல்வராசா இந்த எரியும் கருப்பூரத்தை சொன்னபடி செய்வாங்க நீங்க ஓடலையே வாய்ப்பு வாய்ப்பு மருந்து படிக்கிறீங்க கையளவு கருதாக நிலையை எடுத்து இறந்து போன கோழியின் உரையிலே வாட்டி போட்டு ஒரு தேக்கரண்டு கள்ளிப்பாலை விட்டு அதன் பின் அரவி ஆமனுக்கு ஊபத்தங்காய் போட்டு நன்றாக குதிக்க வைக்கவும் அது குடிந்த பிறகு எருக்கம்பூவில் தோழ்த்து தினமும் காலை மாலை ஐந்து மணி அளவில் சாப்பிட வாய்ப்பு போகும் வாய்ப்பு போகும் வாய் என்ன ஆகும் அரைவதே சேர்க்க வேண்டியது தானே கைகால்கள் விளங்காமலும் போகலாம் ஆனால் வாய்ப்பு நிச்சயமாக குணமாகும் என்ன பண்ணிதான் உங்க வீட்டை வாடகைக்கு தான் இருக்க வழியா என்னடா பன்னெண்டு மணிக்குறான் என்னடா சாமி பூதான் வேப்பலி ஐயா சாமி இன்னும் ஒரு வாரம் டைம் தர அதுக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ற இல்லன்னா இல்லன்னா இந்த பாட்ல இருக்க ரத்தத்தை குடிச்சிட்டு இங்கேயே உயர விட்டுறேன் ஆச்சு அது போய் வீட்டை காலி பண்ணிட்டு அன்னைக்கு இன்டர்வியூ இருக்கும்போது கண்டிஷன் போட்டாரு இல்லையா அது ஆடு பேசுவேன் முதல் கண்டிஷன் இந்த வீட்டுக்கு குடும்பம் மூணு பேர் கொண்டதா இருக்கணும் என் பொண்டாட்டி வரலட்சுது கர்ப்பமா இருந்த விஷயத்த சொல்லையா எனக்கா கண்டிஷன்ல மாசு போட்டு நாளினாரு அதான் பாரு போற கால தலைகெழுத்து பிரசவத்துல என் பொண்டாட்டிக்கு டக்கு விட்டு காலி பட்டு சொல்லிட்டாருயா எனக்கு தெரிஞ்சு உன் ஃபேமிலியில யாருக்குமே எட்டப்பட கிடையாதுயா அந்த தயவுத்துல நான் இவரு போட்ட கண்டிச்சு ஒத்துக்கிட்டேன் ஆனா என் பொஞ்சாதி இப்ப சொல்றா அவ குடும்பத்தை ரெட்டை குழந்தை சர்வசாதாரணமா என் ஒய் பேமிலி குரூப் போட்ட ஒன்னு இருக்கு அது காட்டுல மாதிரி ஆச்சரியப்படுவையா கேமரா இடது பக்கத்துல இருக்காங்களே அத்தனை பேரும் வலது பக்கத்த இருப்பாங்கயா ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி ரெண்டு மாமா ரெண்டு அத்தை எல்லாம் ரெட்டையா அதுல தெரியாம இரட்டை குழந்தை பிறந்திருச்சு இங்க மன்னிச்சு விட்டு இவனை இப்படியே விட்டா அடுத்த வாட்டி நாலு பாயிண்ட்களை பத்துக்கிட்டு நினைப்பாய் இந்த வீட்டை மதித்துலாம் இவங்க முட்டை எட்டு முதல்ல சொல்றா போறயா போற இந்த பத்து ரூபாய் இந்த வீட்டு பாருங்க இருபது ரூபாய் இந்த வீட்டில் பதினைஞ்சு நாள் தான் குடி இருந்திருக்கிற புறம்போக்கு நல்ல பிச்சைக்கார பத்து ரூபாய் வச்சியா தர்மம் வாங்கிட்டு போய் இன்னும் பைய இருக்கு வாசலும் அந்த பொறிக்க ராசிய உடனே அனுப்புங்க யார் ஏன்னு கேட்டதுக்கு மகாபதி கடங்கார கண்டிப்பா வளர்க்க கூடாது அப்பா அந்த பாக்கு நாள் வாடகை பத்து ரூபா குடுத்து ரூபாய் சிட்டிகாசி வாண்டான் சொன்னானே அப்படியா சொன்னாரு ஏய் சங்கரா அவன் பொண்டாட்டி தான் ஞாபகம் வாங்கிட்டு சொன்னா அது பொறந்து போச்சு வந்து வாங்கிட்டு வந்த பணமா வாங்கிட்டு போல பைய நேடுரோட்ல சிறுபால் அடி பேங்கறான் அதுக்கு எசுவா இந்த 10 ரூபாய் கொடுத்துறியப்பா சிட்டிகாசி வாண்டான் சொன்னீங்களே சரியா சொன்ன தைய சின்ன பைய நேடுரோட்ல மானத்து வாங்குவா குடுத்துるபா இந்தயா 280 ரூபாய் அதுக்கு எசுவா நெச்சி பீடா அது பணம் கீழ போட்டல ஏய் ஒரு மாடும மாடு வந்து நிற்குது என்ன அர்த்தம் ஏன் தெரியுமா தெரியல அது இப்ப நிக்குது போயா உண்டே சரி அங்காள இது வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது பேர் பயன் வாங்கிட்டு அனுப்பு தாயே அப்ப நான் கிளம்புறேன் தலைமுடியும் சீக்கிரத்தை ஆள்டா நல்ல பிளான் கிளாஸ் ஐடியா இருக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி வார்த்தா இருக்கான் அவனுக்கு இந்த பில்லி சூனியா மாய மந்திரவாதி எல்லாம் தெரியும் அவனை விட்டு வரப்போற ஆளுக்கு பேபி சாதி பிடிக்க வச்சுட்டா அப்பா சொல்ல வெட்டமா இருக்கு ஆமா தந்தை யாரோ கண்ணுக்கு தெரியாத நூறாவது கொடுத்து வரப்போம் அவன பழுவ அந்த யோஜனையை யோசிச்சு யோசிச்சு சொல்றான் அயோக்கியே வளரக்கூடாது நினைச்சேன் என்னோட இருபது வருஷம் புரோக்கர் சர்வீஸ்ல இது மாதிரி வடிகட்டின அயோக்கிய சிகாமணியான ஒரு வீட்டுக்கு தந்தை உங்க அப்பா கண் முன்னாடியே திருட்டேன் அப்பாவதான் திருக்கலாம் ஆனா பாதியில் நிறுத்தக்கூடாது முழுக்க சொல்லு அந்த நூலாவது கொண்டு வரப்போ பொறுப்பு என்னோட உங்க அப்படின்னா வீட்டு விட்டு அனுப்பிடுவாரு அந்த கண்டிஷன்களை மீற எப்படியா இறங்கி பேசக்கூடாது கணக்குள்ள இந்த மாதிரிலாம் கண்டிஷனுக்கு உட்பட்ட ஒரு ஆள் நமக்கு கிடைச்சாச்சா அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவன் தான் ஊர்ல எல்லாரும் அடமெண்ட் அல்யாசாமியும் பிடிவாதம் ரைட் டிக்கெட்டேன்னா பாத்துக்க அடமெண்ட் அழியா சாமி இன்னும் ஒரு அடியா இருக்க இந்த பாட்டில இருக்கிற ரசத்தை குடிச்சு இங்கேயே உயிர விட்டுறேன் நீயா முடிவு பண்ணிக்கோ ரசமா இல்ல வேற வீடா சது நாளைக்குலக்கணும்டிய வீட்டுக்காரியன போராட்டம் சென்னை குடுத்த ஐயா சாமி எடுத்து வீட்டுக்காரன் அவனீதின் நவீன போராட்டம் பெங்கிங் மீதியை ஏறி நின்று நவீனமாக போராட்டம் நடத்தும் நவீனீதத்தை காண மக்கள் ஒரேடியாக திரண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் யாரையும் காண வேண்டியிருப்பாங்க போலீஸ்காரங்க வந்து கட்டையெல்லாம் கட்டிவிட்டு வரிசை அமைச்சாங்க அவங்க என்னமோ பெரிய பாலவியை பாத்துட்டு போற மாதிரி இந்த பைசீட்டை பாத்துட்டு போறாங்க கூட்டம் அதிகமா போகுது காசுல பூக்கடை பழக்கடை பிளாஸ்டிக் கடை எல்லா கடையும் வந்துருக்கியா நவீன வேண்டியது குழந்தைகளுக்கு மொட்டை வர அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்பெஷல் பஸ்ல தாங்க சார் காபி சாப்பாடுதான் இருக்கு என்னங்க கொஞ்சம் முன்னாடிதான் நாலு பேர் வந்து போற இடத்துல ஒரு ஆள் குளிக்க முடியும் பிடிக்கிற வரையில் ஒரு ஸ்கிரீன் அப்படியா இறக்கி பிடிச்சுக்கோ நீ சொல்ல முடிவு பண்ணிக்க விளையாடே பெரிய மனுஷாக்குறீச்சு கையில வயசு குடிப்பாங்கற எனக்கு வர கோவத்துக்கு கையில டிஃபன் வாங்கி சாப்பிடுவோம் தெரியுமா அப்புறம் பட்டி நீ சாப்பிடும் என்ன இப்படி படுத்துறாங்க இந்த ஆளு ஒண்ணு இல்ல நான் அந்த வீட்ட விட்டு காலி பண்ணுமா அதான் சொல்லிட்டீங்க திருப்பி திருப்பி யோ ஏதாவது பேச அடிச்சா கொண்டுடுவான் தெரியுமா ஐயா இந்த பஞ்சோட அப்பா ஆதி ஒரு வீடு வச்சிருக்க உனக்கு நீ அங்கதான் குடி போகணும் இருபது ரூபா இருபது ரூபா டெய்லி தரணுமா மாசம் இருபது ரூபா தான் ஆதினும் எனக்கு டெத்து பிள்ளையோ இல்லையா இல்ல பெட்ட பையன் பேசவே இல்லையே அப்பா திண்டாடணும் தெருப்பு இருக்கணும் திச்சை எடுக்கணும் அப்பா இவ்வளவு அப்பா உனக்கு என்ன இங்க அப்பா காபி கொண்டாடுமா காஃபியா நான் தான் காலையில காபி சாப்பிட்டு என்னோ காஃபி ஐயோ ஐயோ சாமிக்கு யாராவது ஒரு பெரிய மனு காபி சாப்பிட்டு சொல்றது என்ன கேள்விப்பட்டதே இல்லையா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க அது யாரும் உங்க பொண்ண உங்க டாக்டர் முகத்துல அப்படியே மகாலட்சுமி கலை சுற்று மறைக்கிறீங்களா கொஞ்சம் ஒத்துங்கய்யோ ஐயோ அங்க பாருங்க அந்த போட்டோ இருக்கிற மகாலட்சுமி உங்க டாக்டர் முஞ்சு ஒரே இருக்கு மகாலட்சுமி நாளைக்கு இருக்கேன் இவளுக்கு ரெண்டு தான் யானை போகிரசன் சொன்னா என்னன்னு சொல்லி குப்டா உங்க டாக்டர் திரும்பி போப்பாங்க கமலா காபிய அம்மா கிட்ட கொடுத்த கமல கமலா திரும்பி பாக்கறாங்களா யாருமே பேர் கூப்பிட பேரு மறந்துறாங்க என் தங்க பையன் மத்தன் வேலூர்ல இருக்கான் கோதன்ராமன் பேரு அவனுக்குதான் கமலாவை கல்யாணம் பண்ணித்தரேன் உங்களுக்கு இல்லையே இல்ல எதுக்கும் சொல்லிடுது பெட்டர்ன்னு தோணிச்சு ஆமா நீங்க எங்க வீட்டுக்கு குடி நம்ம கமலாவும் வருவாடா வருவா ஏன் கேக்குறாங்க பெட்டர்ன்னு தோணிச்சு கேட்டுட்டேன் ஐயா அங்க பாருங்க என்ன சார் யாருக்காங்க ரெண்டு பேரும் இல்ல உங்க கூப்பிடுங்க நான் தான் கூப்பிட்டேன் கமலா அப்படி அம்மா பக்கத்துல பக்கத்துல சேர்ந்த மாதிரி இல்லையா என்னடா இப்படி ஒரு மகாலட்சுமி கலை நீங்க தானே எங்க வீட்டுல ஒத்தையே மாட்டேங்கிறீங்க என்னடா அக்கா தங்க மாதிரி அம்மா போன மாதிரியே இல்லீங்க நீங்க ரெண்டு பேரும் தம்பி நீ ரொம்பதான் புகழ்டே இல்லீங்க என்னங்க மது தம்பு தங்கமான பையன் என்னங்க ஏன் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் நீங்க சொன்னது அக்கா தம்பி அக்கா தம்பி மூணு பேரை சொல்லிருந்தான் தம்பி நீ என்ன படிச்சிருக்க பிஏ பாஸ் பண்ணி பரிசை எழுதும் ரெண்டு வருஷம் பரீட்சை எழுதிருக்கேன் ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு எனக்கு ஒரு தடவை எனக்கு ஆகவே இல்ல இன்ப அப்பா கூட ஆகலாம் அப்பா ஆயிடுச்சு எனக்குதான் எங்க அப்பா கூட பொண்ணு பாத்துட்டு இருக்காரு ஆனா வரப்போற பொண்ணுக்கு பாட்டு கிட்டும் பாட தெரியாட்டோ கூட பரவாயில்ல ஆனா நல்லா டான்ஸ் ஆடு தெரியும் எனக்கு ப்ரோக்கர் சொன்னாரு அதனால தானே சொன்னேன் எனக்கு டான்ஸ் தான் கொஞ்சம் சிலங்கில பிரிண்ட் வாங்கி வீட்டுல வச்சிருக்கேன் அப்ப எடுத்து பாப்பேன் அப்படி இல்லாட்டி அப்போ பழைய படம் தான் டிவியில எப்பவும் காட்டுவாங்க ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிஏ தேர்ட் இயர் ஓ ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆயிட்டீங்களா அப்டீட் பண்ணீங்கடா உங்களுக்கு தவிர போறதுக்கு அப்படின்னு பாஸ் பண்ணிட்டீங்க என்னங்க பத்து தம்பி வீட்டுக்கு நம்ம எப்ப குடி போக போறோம் நவரீத கிருஷ்ணனோட மாரடிக்கு என்னால முடியும் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரலாங்க உங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டருங்க ஐயா சாமி உங்க ஒய்ஃப் ஆனாலும் ரொம்ப சாதுங்க இப்ப பாக்க சாதகத்தான் இருப்பா ஏன்னா இவளை பத்தி உங்களுக்கு என்ன சொல்றீங்க எங்க அப்பாவோட குல தெய்வமே அதானே அப்பா அந்த பாத்துருக்காரா அம்மனை யாராவது நேரில் பார்க்க முடியுமா காலையில மங்களத்தை பாக்க முடியாது அம்மனை தான் பாக்கலாம் அப்போ சரியான எக்ஸா சிஸ்டினியா இருக்க பொருள் இருக்கு எங்க அப்பாவோட உடைய பலமே ரத்த சாமுண்டேஸ்வர அங்காளமும் பக்தங்கிறதா உங்க ஒய்ஃப் மகமாய் மங்களத்துக்கு அடிபட்டு சாவ போகுது மங்கலத்துக்கு அம்மன் வரைச்சா ஊர்ல உள்ளவங்களுக்கு குறி சொல்லுவா அப்ப இவ்ளோ யாரும் எழுத்து பேசக்கூடாதுக்கு ஒரு தடவை அம்மனுக்கு வீட்டுல காவடி எடுக்கிற வழக்கம் அப்ப மங்கலம் கையில தீசட்டி எடுத்து வச்சு நெருப்பல் நடப்பாங்க அப்ப வீடு திருவிழாப்புரம் பூண்டு இருக்கும் வழக்கம் போல மைல்டான்ஸ் கரகம் காவடி பொய்க்கால் குதிரை இதெல்லாம் உண்டும் அம்மன் பேண்டு மலத்தோட புறப்பட்டு நாலு வீதி சுத்தி மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வரும் இதுக்கெல்லாம் உங்க அப்பா அப்செக்ட் பண்ணக்கூடாது அவரால் அப்செக்ட் பண்ணவே முடியாதுங்க என்னா சாமி யார் வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க என்ன என்ன இதெல்லாம் சரியா மார்க் வாங்க குழந்தைகளுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஓஹோ சரியா மார்க்ஸ் வாங்குற குழந்தைகளுடைய ப்ராகிரஸ் ரிப்போர்ட்லாம் ஒவ்வொரு ஸ்டூல போய் போய் கலெக்ட் பண்ணி வந்து அவங்க அப்பா மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் ஏதோ நம்மளான கைகளோ நான் ஸ்கூல் படிக்கும்போது உங்களை தெரிஞ்சுக்காத போயிட்டேன் குழந்தைகளுக்காவது ஆப்டிரோட இருக்காங்களே உங்க வீட்டுல ஒவ்வொரு கேரக்டருங்க நாளைக்கு ஆமாப்பா அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கே நம்ம பத்து வீட்டுக்கு ஐம் சாரி என்ன சரி இல்ல உங்களை மரியாதை குறைவா பத்து அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டேன் அவ்ளோதான நீ என்ன பத்து டா கூட கூப்பிடலாம் ஆனா அடிக்கடி கூப்பிடும் கூப்பிடுவியா பத்து கமலா பத்து கமல பதூ நான் டான்ஸ் கத்துக்கிறேன் வீட்டுல பிராக்டிஸ் பண்ண இடம் இருக்குமா வந்து பாருடம் சரியில்லைன்னு சொல்லு எங்க அப்பாட்டு சொல்லி ஸ்டேஜே கட்டி விட சொல்றேன் அது வரைக்கும் அப்பா முதுகிலேயே ஏறி ஆடு சார் ஒரு முக்கியமான விஷயம் எங்க வீட்டுக்கு குடிவரப்போருடைய குடும்பம் மூன்று பேருக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் இது ஒண்ணு பெரிய ப்ராப்ளம் இல்லையா எங்க ஃபேமிலியில நான் என் ஒய்ஃபு கமலா மூணு பேரு இப்போ குழந்தசாமி ஓ அவரா நாங்க எப்போதும் எந்த வீட்டுக்கு குடி போனாலும் முதல்ல எங்க ஃபேமிலி போயிடும் அப்புறம் குழந்தசாமி வருவா அப்புறம் கொஞ்ச நேரம் இன்டர்வியூ விட்டு இருமல் தாத்தா வருவ இருமல் தாத்தாவா அப்படி உங்களுக்கு சொல்லவே இல்லையா கமலா இருமல் தாத்தா சின்ன தாத்தா இவர்தான் இவர் வீட்டுக்குதான் யாருங்க பேச ஆரம்பிச்சா இருமல் வந்து பேச விடாம தடுதுரும் இருமல் சாதாரண இருமல் இல்ல வளையாபட்டி தமிழ் வாசல மாதிரி இருங்க அப்பாவா எங்க அப்பா இன்னைக்குல இருந்தா அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த காலத்துல எங்க அப்பா இவர்தான் படிக்க வச்சாரா உங்க அப்பாவா படிக்க வச்சாரா இவருக்கு எந்த வயசு இருக்கும் ஒரு இருநூத்தொம்பது முன்னூறு நினைக்கிறேன் ஐயோ இவரும் ராமலிங்க சுவாமிகளும் கிளாஸ் மீட்டின் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறகு முன்னாடி பிறந்த போல இருக்க இருக்க இருக்கு வாஸ்கோட பாத்துருக்கீங்களா என்னது புத்தர் தான் பாத்துருக்காரா எ எழுதி வச்சுட்டோ ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு அவங்க அப்பா இவருக்கு அப்பாவா கடைசி வரையில் யாரு இவரை காப்பாத்துறாங்களோ அவருக்கு இவர் செத்த பிறகு அந்த சொத்து போய் சேரும் நீங்க வேணா பாருங்க இவர் நிச்சயமா சாகவே போடுது இல்ல ஒரு நாள் பிரம்மா போய் நேரம் வந்து வாடா கண்ணா போலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இருமீனே கூட்டிட்டு போயிடுவாரு மங்களச்சால தெரியல நாய் கல்லா போயிருதுப்பா ஐயோ அப்பா நம்ம ஜிம்மி எவ்வளவு இருக்குப்பா அது நின்னா எனக்கு அடையாளம் தெரியாது அதுவா நீயானு அப்படி குழம்பு போயிடுவ அப்படிப்பட்ட ஜிம்மி உனக்கு ஐந்து நிலம ஐயா சாமி நம்ம கமலா வரல நம்ம கமலா வரா வெளிய்க்கு பணம் கொடுத்துறா வரா என்ன சார் காலம் கெட்டு கடுக்கு சின்ன பொண்ணு போய் டாக்ஸிக்கு பணம் கொடுக்கறா கமலா வா வா வா முதல் தடவை எங்க வீட்டுக்குள்ள வர வலது கால்லயே வா வா வா வா வா வா வா வா அப்பா இதான் ஐயா சாமி டாக்டர் கமலா ஐயா சாமி மறைக்காதீங்க கமலா பி ஏ பைனல் இயர் ஜோரமே வந்ததுல எப்படியும் பாஸ் பண்ணுவா கமலா பாஸ் பண்ணுவானே எப்படியும் கமலாக்கு கல்யாணம் பண்ணுவேன் ஐயா சாமி இல்லப்பா பாவம் ஒத்த கால நிக்கிறாருப்பா இதெல்லாம் அவசியம் எனக்கு தெரிஞ்சா ஊர்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா நீ கல்யாண வயசுல ஒரு பையனை பெற்றிருக்க இதுக்கு மேல நான் சொல்ல முடியுமா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்பா என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன என்ன அவசரம் எல்லாம் கல்யாணம் கல்யாணம் பறக்குறீங்களா எல்லாம் அடுத்த வாரம் வச்சுக்கலாம் போங்க இப்ப யார் கல்யாணத்தை பத்தி பேசினா இனிமா ரெண்டு பேரும் கல்யாணம் கல்யாணம் பேசினே போறேன் வீட்டுக்கு குடி வந்துருக்கீங்க இப்படி ஒரு பொட்டியோடு வந்துருக்கீங்களே மிச்ச பாத்திர பண்டை எதுவும் கொண்டு வரலையா அதாவது இந்த பெட்டில ஏன் துணி மணிகள் இருக்குங்க இனி அவங்க துணி மணிகள் பண்டங்கள் இதில் தட்டுமட்டு சாமான்கள் பின்னால ஒரு பத்து லாரியில வருதுங்க அப்போ சாமியும் குடிக்கிறீங்களா நாங்க எங்க போஷனுக்கு போலாமா இருந்தாலும் பிரிந்து கொண்டு விட்டாள் மிகுந்த சூட்டிக்கை தெரியுமா கமலா அந்த ஜன்னல் விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்த அப்பா காதல பூ வச்சிருக்காரு அப்பாவுக்கு தெரிய அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் என் ஒர்க்க்கு பூண்டு வெங்காயம் இதை கண்டாலே அலர்ஜிங்க சமையல் பண்ணும் போது மாத்திரம் அத சொல்லிடுங்க அன்னைக்கு மாத்திரம் நாங்க சிஸ்டர் வீட்டுல இருந்துட்டு மத்த நா திரும்பி வந்துடுறேங்க என்ன உங்க ஒய்புக்கு வெங்காயம் பூண்டு நெருங்கிட்டோம் உங்களுக்கு அம்மன் குலதெய்வம் இங்க மங்களத்துக்கு அம்மனே வரும் என்ன சொல்றீங்க நீ அப்படி வாய்ப்பு அஞ்சு முட்டி அட்டை அடைக்கலாம் போல இருக்கு வாய முடியா மங்களம் நம்ம போஷன் போலாமா அதுக்கே சொல்லு இவன் நம்மளுக்கு பெரிய சேலஞ்சா இருப்பான் போல கேடா ஆமாண்டா நம்ம போட்ட கண்டிஷன் ஒண்ணு கூட மீள மாட்டோம் போல் இவன் எப்படியாவது அவமானப்படுத்தா நல்ல பிளானா சொல்றாமி இந்த குழந்தை நியாயமா யாரியாண்டா உனக்குட்டேன் உள்ள போற அதுக்குள்ள அடுத்த ஆள்டா பெரியவர யார் நீங்க என்ன இருற பாகிஸ்தான் ஊடகங்கள் மாதிரி ஒவ்வொருத்தரா வந்துட்டு நாலுமணி கூப்பிடாமியாசா சாமி கூப்பிட்டீங்களா இப்ப யார உங்க வீட்டில் யார அவங்கள கேக்குறீங்களா முதல்ல வந்தவர் குழந்தசாமி பின்னால வந்தவர் இன்னமல் தாத்தா அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்க போறாங்களா ஆமா ஏ வந்த முதல் நாளைய கண்டிஷன்ஸ் மீறிட்டு வீட்டை காலி பண்ணனும் கண்டிஷன் மீறிட்டு என்ன பண்ண வீட்டுக்கு வரப்போட குடும்பம் கண்டிஷன் கமலா மூணு பேர் தான் அவங்க ரெண்டு பேரும் என்னோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் ரேஷன் கார்டை பாருங்க அதுல வரிசை அழகா பேர் எழுதியிருக்கோம் Why should I? You have a condition. If you stay in the house, you can stay in the house. Of course. But if you stay in the house, you don't stay in the house. That's why. My family is in the house. I am in the house. Of course. Dance master. Dandabani. Appapapa. What are you doing? Are you kidding me? Okay. Are okay. you okay. kidding me? என்ன கமலாது ஒன்னும் நான் நேற்றுலேருந்து பாக்கவே இல்ல ஒன்னும் நடிச்சு பழகிறது பேசுறது லாங் ஹேர் வச்சிருக்கவங்க பெல்போட்டம் போட்டு கண்டாலே பிடிக்காது அவர் அந்த காலம் அப்படியா இப்ப உனக்கா நான் அதையும் தேகமாட்டேன் நாளைக்கு பேசி கேட்டேன் மட்டுமா அய்யா அப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் எனக்கே உன்ன பிடிக்காம போயிடும் என்னங்க என்ன ஆசிரியம் பாத்தீங்களா சித்ரா பௌர்ணமி அங்காளம்மன் பூஜைக்கு பணம் இல்லையுன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் பெருமாள் ரூபத்துல வந்து அம்மனே பணம் கொடுத்துட்டு போயிருக்கா பௌர்ணமி அங்காளன் பூஜையா சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப கிராண்டா பூஜை பண்ணுவாங்க மங்களத்துக்கு இந்த அம்மன் பக்தி வந்ததே சுவாமி கஜமோகானந்த வால தான் சுவாமி கஜமோனாந்தாவுக்கு எப்பொழுதும் எதையும் ரெண்டு தடவா செய்யணுங்க ஒண்ணு இல்ல நாளைக்கு வரையன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவ தந்தி எடுப்பாருங்க இன்னும் முதல் தந்தியே வரல பாப்போம் நம்ம நினைச்ச மாதிரி சுலபமா இந்த நாதமணி நாளைக்கு பூஜைக்கு சுவாமி கஜமுகானந்தா வரலையாண்டா என்னடா தந்தியை கேக்குற கவலைப்படாதரா நாளைக்கு சித்ரா பௌர்ணி பூஜைக்கு சுவாமி கஜமுகானந்தா வரப்போரா பூஜைக்கு நடுவலை எழுந்து மகபாய மகளை சுத்திராடுன்னு சொல்ல போறா ஐயா சாமியோட மானமே கப்பலேற போகுதுடா எப்படா எனக்கு தெரிஞ்ச கேடி ஒருத்தன் செல்வராஜன் பேரு அவன்தான்டா சுவாமி கஜமகானந்த வேஷத்துல நாளைக்கு பூஜைக்கு வர போறான் வாடா என்ன கமலா ரொம்ப வினோதமான குடும்பமா இருக்கு நடக்கழியே கிட கவுர்ணமி பூஜையில சுவாமி கஜமுகானந்தா யார் பேர சொல்றோ அவருக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிவிக்க போறதா எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு இப்படி பண்ண என்ன சுவாமி கஜமுகானந்தா ஒரு நூறு ரூபாய் மால் வெட்டினா என் பேர் சொல்ல மாட்டாரா நூறு ரூபா முன்னூறு வச்சுப்போம் சுவாமிக்கே லஞ்சமா அப்புறம் இட் கேன்சல்ட் நாட் கமிங் டு பூஜா சுவாமி கஜ பூஜானந்தா சுவாமி கஜமுகானந்தா சுவாமி கஜமுகானந்தா பூஜைக்கு வரலயா வரலயா இது அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தாரு அப்பா கிட்ட சொல்றது பயங்கரமான ஐடியா வந்துருச்சு ஐயோ தந்தி கிழிச்சுட்டு கவலைப்படாத எப்படி நாளைக்கு பூஜைக்கு சுவாமி கஜ முகானந்தா வர போறாரு வரப்போறது சுவாமி கஜம் வாழ்ந்தா இல்ல அவர் வேஷத்துல நான் வைக்க போற ஒரு ஆள் என்னோட ஃப்ரெண்டு ஒத்தா இருக்கான் பெரிய கேடி செல்வராஜ்னு பேரு போன மாசம் மாறு வேஷம் போட்டுட்டு ஒரு பேங்க்யே கொள்ளையடிச்சிட்டான் பதினைஞ்சு ரூபா அவன் மேக்கப் இருபது ரூபாய் செலவாயிடுச்சு அது புதுசாக போட்டு கொள்ளை சென்டிமெண்டா பதினஞ்சு ரூபாய் போட்டு வச்சிருந்தாரு நேர்மையான நேர ஏஜென்ட் போய் சொன்னாங்களா இந்த கொள்ளையில நஷ்டம் ஆயிடுச்சு அங்க அடிச்சுட்டு வந்து இங்க போடுறா அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட நாணயமானவன் அவனை நாளைக்கு சுவாமி கஜமமான வர சொல்றேன் அவன் வந்து பூஜைக்கு நடுவில் எழுந்து இதோ இருக்கிறாளே கமலா இந்த கமலாவுக்கு ஏற்ற கணவன் பூ உலகிலும் பத்து ஒருவன் தான் அப்படின்னு நான் இப்போ நேரம் போஸ்ட் ஆபிஸ் போய் நாளைக்கே சுவாமி ஒரு தந்தி குடுத்து வரையும் என்னமா சாந்தி தந்தி வந்துருக்கோம் தந்தி வரல இந்த வாட்டி பூஜைக்கு வரல நாம குடுத்து வச்சது அவ்ளோதான் என்ன பண்றது வந்தாச்சு வரலயே வரலயா வரலப்பா தந்தியே வரல அப்புறம் தான் ஆள் வர்றதுக்கு ஒண்ணு கூட வரல ஒரு தந்தி கூட பொய்யா சொல்றேன் செவன் ஓ கிளாக் ஒட்டன் பூஜா சுவாமி கஜமோஹா ஒரு தந்தி வந்தாச்சு ரெண்டாவது தந்தி வந்தாலும் சுவாமி கன்ஃபார்ம் ஆயிடும் ரெண்டாவது தந்தியும் ஆயிடுச்சு எப்பொழுதும் நானே கேட்டேன் ஏன் சுவாமி தந்தி கூட ரெண்டு தடவை அடிக்கணுமான்னு சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டு மழைக்கிட்டாரு அரைவிங் செவன் ஓ கிளாக் டு அட்டன் பூஜா சுவாமி கஜம்பா என்ன வழக்கு மூணு தந்தி அடிச்சிருக்காரு செவன் ஓ கிளாக் பூஜா சுவாமி கஜமான ஒரு தந்திக்கு நாலு தந்தியா சுவாமி தந்தி மாட்டுக்கு வந்து இருக்கா எனக்கு தலையை சுத்துறதுப்பா அஞ்சாவது தந்தியா என்ன தந்திப்பா படிப்பா நடிகை சிங்கப்பூர் பயணம் என்ன தந்திப்பா தினத்தந்திங்க என்ன சாமி தந்தியோட பூந்து விளையாடிட்டாரு பொது மக்களுக்கு போலீஸ் கமிஷனர்களின் எச்சரிக்கை கீழ்கண்டோ கிளப்பு கண்டுபிடித்தால் தலைக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு முத்து மருது ராமபுத்திரன் என்ன என்றால் போட்டோ போட முதுகு மட்டும் போட்டிருக்கான் மேற்கண்ட நபரை கைது செய்யும்போது அவன் தப்பி ஓடிவிட்டான் அப்போது அவன் சொத்தாய் தெரியவே அவர் முதுகில் மாங்காய அளவில் நான்கு மச்சம் இருக்கும் சீக்கிரம் என்ன சாமி ஒரு சந்தைக்கு நான்கு தந்தை அடிச்சிருக்கீங்க நான்கு தந்தி அடிச்சேன் கார்பன் எப்படியோ தாங்கள் வந்து செய்த பாக்கியம் இவர் தான் இந்த வீட்டின் சொந்தக்காரர் ஆதிகேசவன் தெரியும் சொல்லவேல உங்களுக்கு தெரியும் தங்கள் பூதிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை ஒரு நொடியில் செய்து விட்டு வந்து விடுகிறேன் சற்று இருங்க சுவாமிக்கு என்ன தன்னடக்கம் இவருக்கு ஞானதி இருக்குங்கறத சொன்னதான் புரியுது விழுந்து விட்டதா விழுந்து விட்டது பாம்பு சரி அது ஒண்ணு பேஜார் இண்டியாலன்னு வந்து இல்லையா வந்து பேஜார்னா வந்து சாமிக்கு வந்து இந்தியில கோபம் நடத்தும் சாமிக்கு ஹிந்தியில பேஜார் எங்களுக்கு தமிழ்ல பேஜார் ஆமா பேஜார் சாமி கிட்ட யாராவது பக்தர்கள் கேள்வி கேட்கணும்னா வந்து கேளுங்க சுவாமி தங்களது நாமத்தை நான் அறியலாமா நாமத்தை அறிய முடியாது மகனே என சொல்ல வந்தேன் எனக்கு ஒரு சிறு சந்தேகம் கேள் மகனே பணம் பிணம் குணம் இவை மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படியே மட்டும் ஒரு சந்தேகம் செய்யாத ஒரு குற்றத்திற்காக என் நண்பனை போலீசார் சரி தள்ளி விட்டாங்க உன் நண்பனின் பெயர் ஸ்ரீராம் என்று கூறுகிறார் அவன் இப்பொழுது வேலூர்ல தான் இருக்கான் சுவாமியின் அருளே அருள் அருள் கம்யா அருள் பாத கேட்டா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கா அருள் ஸ்ரீபால் அந்த மாதிரி பேரெல்லாம் கேட்டா ஒரு மாதிரியா இருக்கும் இப்ப துரைன்னு கேட்டாதான் நீங்க ரொம்ப பயப்பட தெரியுமா சாமி சுவாமி இங்க வாங்க ஒரு நிமிஷம் நீளியாடுற கண்ணா பண்ணு ஏற்குமாறா பேசுனா அடிச்ச கொண்டுடுவோம் தெரியுமா இப்போ ஐயா சாமி கமலா வைசிங்க வருவா பஸ்ட் கமலா தான் நமஸ்காரம் பண்ணுவார் கண்ணன் நல்லா மூடிக்க தறக்கவே தரக்காத கேட்டான் ஞான சொல்லி சமாளிச்சுக்கலாம் பெண்ணே எழுந்துரு உனக்கு கணவனை கூறுகிறேன் உனக்கு கணவன் கூலிகளும் பத்து தான் போனால் வரமாட்டான் பத்து ரூபாய்க்கு ரெண்டு பத்து ரூபாய்க்கு ஒரே பத்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கணும் புரியுதா அதெல்லாம் பேசாத சாமி அருள் முதல்ல நமஸ்காரம் பண்ண ஆச்சிர் வாங்கிக்கம் நீ இருமா. இருமால்ல அம்மா பண்ணி என்ன பெற கணவன் பூ உலகிலும் பத்து ஒருவன் தான் கண்ண நல்லா துறந்து பாருங்க நான் மங்களம் வந்திருக்கேன் போற வருஷம் தானே என்ன பாத்தீங்கன்னா அதுக்குள்ள மறந்துட்டீங்களா ீங்கடி போல் தெரிகிறது அப்படி ஒன்றும் என்ன சார் சுவாமி கிட்ட உங்களுக்கு என்ன ஒரு சிறு சந்தேகம் சந்தேகம் எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு என்னங்கிட்டு என் பையன் கிட்ட யூசிட்டு இருக்க என்னங்க வந்துட்டு அங்க பேசிட்டு இருக்கீங்களா பூஜைய ஆரம்பிக்கலாமா ஓ ஆரம்பிக்கலாமே ஐயா சாமி ஐயா சாமி ஐயா சாமி என்ன பழனிசாமி இவ்வளவு லேட் ஆகிற சாமி அவரை சுத்தி வந்து நமஸ்காரம் ஆசீர்வாதம் சுத்திதான் ஐயா சாமி சாமி அப்படி இல்லங்க முதுரை ஏதோ கருப்பாம்பு எட்டு வரு தை போ நீங்க நிஜமாவே தெய்வ அவதாரம் தான் சாமியா இருப்பா பேசு பேச மாங்கா சைட்ல நாலு மச்சம் ஒண்ணு நாலு மச்சமா அரே சிலரா மாட்டிக்கிறாரு சோகமா உட்காந்திருக்க உங்க முகமே பாத்து சைக்கிளியா அப்பா அம்மா எல்லாம் எங்க எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க உங்க அம்மாவான் பாக்க சாமியே டெய்லி வருது ஏதோ கோவிலுக்கு போறாங்க இன்னைக்கு காலையில இருந்து எங்க அப்பாவுக்கு மனசே சரியில்லை ஏன் ஜாதகத்தையும் என் அத்தப்பா என் ஜாதகத்தையும் ஜோதியர் கையில குடுக்கும்போது அவர் கைய பார்த்து பயந்து ஓடி வந்துட்டார் ஏன் என்னாச்சு கையில கெடுத்துக்குறல் இருக்கும் போல இருக்கேன் நல்லவேளை ஜோசியம் பாக்கலையே பாத்துருந்தா உங்க அப்பா கையில கட்ட ஒரு மனசு இருக்கும் நீ உங்க அப்பாட்டி தட்டுப்பட்டு சொல்லிடு என்ன நான் லவ் பண்ற விஷயத்த அவ வேணா லவ் பண்ணட்டும் நீ ஒண்ணும் லவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற உங்க அப்பா என் வேலூர் கோதன் ராமியா நல்ல வேலை பத்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கமலா என்ன சொல்ற நீ ஐயோ எங்க அப்பாவை பத்தியே கேக்குறியே உங்க அப்பா கிட்ட சொன்னிய ஒண்ணு கவலைப்படாதே இன்னைக்கு எப்படியா அந்த விஷயத்த போட்டு நான் பட்டாரன்னு உடைச்சிடுறேன் ஆமா கமலாவை ஏன் புடிச்சிருக்குன்னா நீ என்ன சொல்லுவேன் பெரிய கேள்வியா கமலா ரொம்ப அழகா இருக்கா புத்திசாலி நிறைய படிச்சிருக்கா அப்படின்னு ஒரு பெரிய பொய்யா சொல்லிட்டா போச்சு சின்ன கமலா எவ்ளோ நாளா நீ நானும் லவ் பண்றோம் ஒரு நாளைக்காக சினிமா டிராமா வீச் எங்கேயாவது போயிருக்கோமா இன்னைக்கு ஒரு புதுவ தமிழ் படம் போலாம் மேட்னி ஷோ ஈவினிங் அதை ஒருத்தர் ஐயோ எங்க அப்பா தெரிஞ்சது என்ன பொண்ணே போட்டு கூட்டமே வராது தியேட்டருக்கு போவோம் அதான் புது படம் வந்துருக்குன்னு சொல்றேன் தியேட்டர்ல யாராவது பாத்து சொல்லிட்டாங்க அவலப்படாத நீ முன்னாடி போய் டிக்கெட் வாங்கிட்டு பின்னாடி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சரி எதுக்கும் எங்க அப்பா கிட்ட என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லிடுறேன் போற கள்ளி போய் சொல்ல சொல்லியா தரணும் என்ன சினிமாக்கு அது கே சார் ஐயா சாமி என் விட்டு காலி பண்றதுக்கு இதோட நல்ல ஐடியா கிடைக்கவே கிடைக்காது கொஞ்சம் குறையும்படியா சொல்றேன் உன் பையன் பத்துவ விட்டு கமலாவை லவ் பண்ண சொல்லுடா உங்க அப்பா உங்ககிட்ட ஏதோ சொல்லணும் சொல்லணும்பா வந்தே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குப்பா பத்து நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொல்லுப்பா நம்ம கமலா இல்ல கமலா நிமிஷத்தை தெரிஞ்சியா நானும் அதே கமலாவை பத்தி தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இருக்குப்பா கமலாண்ணா இவையாண்டா வெக்கப்படுறான் கமலாண்ணா இந்த வீட்டுல வேற யாராவது வெக்கப்பட்டீங்க பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடும் நானும் அதே கமலாவை பத்தி ஒரு விஷயம் சொல்ல போறேன் சொல்லுப்பா நீ என்ன தப்பா எடுத்து என்னடா இந்த வயசான காலத்துல நம்ம அப்பனுக்கு இப்படி ஒரு எண்ணமா அப்படின்னு நினைக்க கூடாது அப்பா நீ என்ன சொல்ற வீட்டுக்குள்ளேயே அபூர்வம் ஆகங்களா இல்லடா நீ எனக்காக கமலாவோ லவ் பண்ணணும் கமலாவை லவ் பண்ணுமா நீ என்ன கல்யாணத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டியா பதில் நான் சொல்றது கேட்க நீ எனக்காக கமலாவை பார்த்து கண் அடிக்கணும் அடிக்கணும் லவ் லெட்டர் ஓகேப்பா ஏதோ வயசான காலத்துல ஆசப்படுற உனக்காக நான் ஒத்துக்கறேன் அப்பா நான் ஒருத்திருப்படியா ஒரு வாரம் லவ் பண்றேன் சாமி வர கமலாவை லவ் பண்றதை பார்த்து அந்த ஐயா சாமி அப்படியே கடந்து வயிறு எரியும் அல்ப ஜன்மங்க ஒரு அப்பா கமலா கண்ணா கமலா வா.》பாலாம் ஐயோ வாங்க சார் வாங்க குட் மார்னிங் சார் நானும் கமலாவும் ஒன்னா வரல தனித்தனியா அப்படி வேற வேற அப்பா கமலா நீமா டி பண்ண வந்திருக்கேன் கமலா ஆயிடுச்சு போயிட்டு வாங்க சார் நீங்க ஏதோ வெளியில உருந்து கட்டணா பேசுற மாதிரி சார் நிஜமாவே எனக்கு ஒன்னும் தெரியாது சார் நடந்தது நான் வேணா சொல்லிருக்கேன் அவசியம் நீங்க ரெண்டு பேரும் பாக்க வேண்டிய படம் போயிட்டு வாப்பா ஆமா ஆமா கமலா பத்து ஓகே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அப்பா நிச்சயம் பண்ணிட்டு ா சார் ஆமாப்பா இந்த எஸ்எல்சி படிச்சு பாஸ் பண்ண பரவாயில்லாத எஸ்எல்சி படிப்பு உங்ககிட்டதான் குணம் இருக்கேன் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எழுத சொல்லக்கூடாது ஆமா உங்க தங்க தான் கமலாவை குடுப்பேன்னு ஒத்த காலையில் நின்னிங்க ஆமா கோதங்காமனு குடுக்கணும்னா நான் ரொம்ப அடமண்டா இருந்தேன் ஆனா மங்காத்துக்கு கமலாவை உனக்குனும் ஆசை அத்த சரி கோவில போய் பூ போட்டு பாக்குறது மல்லி விழுந்தா கோதம் ராம அள்ளி விழுந்தா அப்படின்னு டிசைட் பண்ணி கோவில்ல பூ போட்டு அங்க வந்து குழந்தை எடுக்க சொன்னா மல்லி எடுத்துட்டு அழுகுது அவங்க அப்பா பக்கத்துல போய் இருந்துது அவங்க அப்பா யாருன்னு பாத்தா நம்ம கோதம் ராம நுக்கறான் பொறுத்து பொறுத்து பாத்து கடைசியில வெளுத்து போய் ஒரு குழந்தையோட வந்து நிக்கிறாம்பா கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு குழந்தையோட வந்து நிக்கிறான் சரி தலையிட்ட மாத்த முடியாது நான் கமலா கிட்டே வாங்கிக்கிறேன் எங்க அப்பா வந்து பத்து எங்கன்னு கேட்டா பத்து கமலா விட்டுக்கணும் சினிமா போட்டோம் அப்படி சொல்லுங்க கடந்து வயிறு எரியும் உங்க பையன் பத்து என் பொண்ணு கமலாவ கூட்டிட்டு சினிமாக்கு போயிருக்கா சினிமா கூட்டி போயிட்டான அவமான பண்ணிடு சொல்ல வந்து அவர் என்ன சொல்றாருனா பையன் பத்துவுக்கு அவர் பொண்ணு கமலாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எப்படி முடியும் என் பையன் எஸ் எஸ் அவர் பொண்ணு பிஏ எப்படி முடியும் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் எப்போ நாள் வச்சுக்கோ எங்கன்னாலும் வச்சுக்கியா ஆனா சீக்கிரமா எடுத்துட்டு இல்லன்னா என் பையன் முந்திக்குவான் உங்க பையன் பத்தவுக்கும் எப்பொண்ணு கவனாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சொல்றதுப்பா நீ தானே என் ஆரம்பத்துல லவ் பண்ண சொன்ன இப்ப என்ன அடுத்தோம் இப்ப எங்கேயும் அறியாதீங்க காதல மாதிரி போயிடுச்சு தெரியுமா சும்மா ஜஸ்ட் தான் பண்ணுவோம் இப்ப என்னடா கை மீறி போயிச்ச விஷயம் ஜம்புலிங்க பொண்ணு சுந்தரவளியா கலந்து பண்ணிக்கிறோம் என்ன பாது விளையாட்டா இருக்கல வேஷம் போட்ட மாதிரி எவ்ளோ என்ன பெரியடா சொல்றேன் இந்த போட்டோ பாத்தா சரியின்னு சொல்லிருந்தா என்ன இருக்கும் அனவசியமா ரெண்டு ஆம்பிங்க வாழ்க்கை போயிருக்கும் தெரியுமா இது இருக்குடா சுந்தவண்டி போட்டோ எப்படி இருக்கு அப்பா ஜம்புங்க போட்டோ தேவையில சின்ன குழந்தைங்க எடுத்து உள்ள வைக்கும் எவ்வளவு அழகா இருக்கா அல்லாவா இருக்கா நீ பண்ணிக்க சித்தின்னு கூப்பிடுறேன் நீ தமிழ் கல்யாணம் பண்ணிட்டு என் சுத்தில பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது பைசால்தான் இருக்கு நான் நேத்திக்கா பேங்க் அக்கௌண்ட் பாத்தாச்சு எல்லாத்தையும் எழுதி வச்சிருவேன் உங்க கூடவே சுட்டுதான் இந்த நஷ்ட நாலு மணிக்கு வேணா எழுதி வை பத்தோ பத்தோ அனாச்சும் அவருகிட்ட என்ன பேசுகிறோரேமாமா ஐயாசாமி அப்பம்பியா நீ யாரையா குறுக்க அப்பா அவசியமா அவர் எதுவும் சொல்லாத மாமனார போப்பர உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது ஆமா ஐயாசாமி இன்னும் ஒரு வாரம் டைம் தர அதுக்குள்ள வீட்டை தாவி பணியாக மிஸ்டர் ஆதிகேசவன் நீங்களும் டாக்குமெண்ட் எடுத்து பாக்குறீங்களா என் பைய எ பேச வச்சு பாத்தியோட நடந்தா பத்து கமலாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா ஐயா சாமி எனக்கு சம்பந்தியா ஐயா சாமி இந்த வீடு என் பேர்ல இருந்தாங்க வீடை வித்துட்டா உங்க அப்பா அந்த வீட்டை வித்தாலும் வித்தார் அட்லீஸ்ட் ஒன்னு பாக்குறதுக்காக இங்க வரலாம் இல்லையா ஆனாலும் அவருக்கு ரொம்ப கல் அஞ்சுப்பா எனக்கு தெரிஞ்ச அவர் பந்தம் பாசம் இதெல்லாம் வச்சு இந்த வீட்டு மேலதான் கடைசியில இந்த வீட்டை யாருக்கு விக்கிறோம் கூட தெரியாம பயிற்சி கார்த்தனோ உங்ககிட்டயே போயிட்டாரு எனக்கா நான் வீட்டை வாங்கினேன் இருமல் தாத்தா இருமல் தாத்தாவா புரோக்கர் பரமசிவன் மூலமா இருமல் தாத்தா அந்த வீட்டை வாங்கியிருக்காரு அவர் பேரை வச்சு எங்க அப்பா கண்டுபிடிக்கலயா எப்படி எனக்கே தெரியாது பாத்த பிறகுதான் அவர் புல் நேமே தெரிஞ்சது ஏதோ தெரிஞ்சான சம்பந்த சைவை வீரேஸ்வர அப்படின்னு ஆரம்பிச்சு ரெண்டாவது பக்கத்துல தேவர்னு முடியுதுப்பா ஐயா ஐயாசாமி ஐயோ இருமல் தாத்தா கேட்கிறாரு என்ன கூப்பிட்டீங்களா ய்யசாமி எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா ரொம்ப நாளா தாங்க மாட்டேன் போல இருக்கு அதனால ஒரு நல்ல வக்கீலா பாத்து கூப்பிடுப்பா இந்த வீட்டை ஓம்பேர்ல மாத்தி எழுதி கொடுத்தேன் ஐயோ இதுக்கு என்ன அவசரம் நீங்க ரெஸ்ட் எடுத்து அப்படின்னு சொல்லாதீங்க அவர் உங்க பேருக்கு எழுதி கொடுத்தா நீங்க என் பேருக்கு எழுதி கொடுக்க மாட்டீங்களா அந்த நல்ல எண்ணத்துல சொல்றாரு ஐயாசாமி ஐயா எழுதி இருக்கப்பா ஒத்துக்கணுமே ஒத்துக்கிட்டாரு ஆதிகேசவனே கன்வீன்ஸ் பண்ணு சீக்கிரமா சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அப்பா நீங்களா அப்பா கடைசியா மனம் திரும்பி எங்க கிட்ட வந்து சேர்ந்தே இப்போது உனக்கு புத்தி வந்ததே காட்டாதடா நான் தான் திருந்திட்டேன் சரி பெருந்தன்மையா மன்னிச்சுட்டோம் நீ ஒத்து ஆரிகேஷன் இவர்தான் இந்த வீட்டு சொந்தக்காரர் இருமல் தாத்தா முழு பேர் அவரே கேட்டுக்கி எல்லாம் அய்யாசாமி தான் ஆமா எல்லா ஐயா சாமி தான் எவ்வளவு குடிவரது எனக்கு எந்த விதமான கிடையாது ஆனா குடிவரதுக்கு முன்னாடி சில கண்டிஷன் கட்டளை நம்பர் ஒன் இந்த வீட்டில் குடியிருப்பவர் இரவில் தூங்கவே கூடாது நம்பர் டூ பகலிலும் தூங்கவே கூடாது நம்பர் த்ரீ பரதநாட்டியமான தெரிந்திருக்க வேண்டும்